வணக்கம் நற்றினியின் நித்தம் ஒருமுத்து என்று சுவாமி ராமா அவர்கள் எழுதியுள்ள தியானத்தின் வழிமுறைகள் என்ற கட்டுரையில் சில பகுதிகள் எய்துவதற்கு முன்னர் தியானம் செய்ய முன்னோடியான ஆறு நிலைகளை பயிற்சி செய்ய வேண்டும் இதை அவர் ஒவ்வொரு முறை தியானம் செய்ய துவங்கும் போதும் செய்ய வேண்டும் முதலாவதாக சரியான மனச்சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒருவர் சினம் கொள்ளும் போது அகிம்சையின் தத்துவத்தை மனதில் நினைந்து வன்முறையை பிறரை துன்புறுத்தும் எண்ணத்தை கைவிட்டு விட வேண்டும் தனது ஆசானுக்கு மனதிற்குள்ளாகவே மரியாதை செலுத்தியும் தனக்கு இதுவரை போதித்து அருளிய யோகிகளை வணங்கியும் கூட ஒரு மாணவனால் தனக்கு சாதகமான மனச்சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் இரண்டாவதாக தியானத்தை பயிலும் மாணவன் யோக நிலையில் அமரும் முன்னர் மன ஓய்வு தரும் சில உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது நலம் பயக்கும் ஓய்வும் மன ஒருமைப்பாடும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருப்பவை மன இறுக்கத்தோடு இருக்கும்போது ஒருவரால் ஆழ்ந்த கவனத்தை செலுத்த முடியாது மூன்றாவதாக உடல் நரம்புகள் மனம் இவற்றை முற்றிலுமாக ஓய்வு பெறச் செய்து பின்பு தியானத்தில் ஈடுபடுபவர் உறுதியான சமநிலைப்பாட்டை அடைந்து தனது தலை கழுத்து மற்றும் உடற்பகுதி ஒரே சீரான நேர்கோட்டில் நிலைப்பட உறுதி செய்து அமர்கிறார் காலம் செல்ல செல்ல தியானம் செய்வருக்கு அசைவற்று மோன நிலையில் அமர்ந்திருப்பதே ஒரு விதமான மகிழ்ச்சியான அமைதியான மன உணர்வை அமர்ந்தவரை பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் இது சுவாசம் மற்றும் ஜீவசக்தியை கட்டுக்குள் வைத்து உடல் மற்றும் நரம்பு மண்டலத்தை தூய்மைப்படுத்த உதவும் பிராணாயாமம் நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்தி ஜீவசக்திகளின் நாடிகளை சுத்திகரித்து மனதை தெளிவடைய செய்கிறது பலம் இடம் இருபுற சுவாசமும் சமநிலைப்பட்டு பயிற்சி செய்பவரால் முன்பை விட மெதுவாக ஆழமாக சுவாசிக்க முடிகிறது இது ஒருவரை தனது மன உணர்விலிருந்து விடுபட்டு ஆழ்நிலை தியானத்தை எட்ட செய்கிறது ஐந்தாவது நிலை பிரத்யகரா என்பது இது ஞானேந்திரியங்கள் அதாவது புலன் உணர்வுகளின் கட்டுப்பாடும் சமநிலைப்பாடும் பயிற்சி செய்பவர் மனதளவில் தனது புறத்தை இருக்கும் இடங்களை விட்டு நீங்கி தன்னை சுற்றி உடனடியாக இருக்கக்கூடிய இடங்களை மட்டுமே உணர்ந்திருப்பதுதான் இந்நிலை பிற கால நேரங்களை விட்டு தற்போதைய நேரத்து அனுபவங்களை மட்டுமே மனதில் கொள்வார் ஆறாவதாக தன் கவனம் மற்றும் மன ஒருநிலைப்பாட்டின் மூலம் தன் மனதை ஒருமுனை படுத்துபவர் தனது உள்மூச்சை உணர்ந்து அதை சோ ஹம் என்கிற மந்திர உற்சாகத்தோடு இசைந்திருக்க செய்ய முயல்வர் சோ என்பது உள்வாங்கும் சுவாசத்தோடும் ஹம் என்பதை வெளிவிடும் சுவாசத்தோடும் இசைந்திருக்கச் செய்யும் நன்றி வணக்கம்